அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று வாய்மையை எக்காரணத்தாலும் கைவிடாது கடைபிடித்து ஒருவன் ஒழுகி வருவானே ஆனால் அவ்வாய்மையே பிற அறங்களை செய்யாத போதும் அந்தந்த அறப்பயன்களை நிச்சயமாக கொடுக்கும் வாய்மையை பொய்த்து போகாமல் கடைபிடிப்பானே ஆனால் பிற அறம் செய்தல் நல்லது என்று பொருள் கொள்ளலும் ஒன்று பொய்யாமை என்ற அடுக்கும் செய்யாமை என்ற அடுக்கும் வாய்மையின் உயர்வையும் பிற அறங்களின் தாழ்வையும் குறித்ததாக நாம் புரிந்து கொள்ளலாம் நன்று என்பது பிற அறங்கள் குற்றமடைந்தபோது தீமையையும் தரும் வாய்மை எக்காலத்திலும் நன்மையையே கொடுக்கும் என்பதை குறிக்கிறது பொய்யாமையே நன்று என்று கொண்டு கூட்டி பொருள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஆறு ஏழு ஆகிய மூன்று குரட்பாக்களின் வாயிலாக பொய்யாமையானது பிற அறங்களெல்லாம் தரும் பயனை தானே தரக்கூடிய ஆற்றலை உடையது என்று மறுமை உபதேசித்திருக்கிறது மனுநீதி ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி ஒன்பதாவது ஸ்லோகம் உடல் நீராலும் மனம் உண்மையினாலும் ஆன்மா மெய்ப்பொருள் உணர்வாலும் புத்தி உண்மை அறிவாலும் தூய்மை அடையும் மகாபாரதத்திலே வனப்பருவத்திலே எக்ஷப் பிரசனத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை மனதிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் திருஞானசம்பந்தர் தேவாரத்திலே இவ்வாறு பாடுகிறார் பொய்யா முழியார் முறையால் ஏத்திப் புகழ்வார் திருமேனி செய்யார் கரியமிடற்றார் வெண்ணூல் சேர்ந்த அகலத்தார் பதவுரை பார்க்கலாம் பொய்யாமை பொய் பேசாத பண்பை பொய்யாமை விட்டுவிடாமல் அதாவது பொய்த்து போகாத வண்ணம் ஆற்றின் ஒருவன் எப்பொழுதும் கடைப்பிடிப்பானேயானால் பிற அவன் மற்ற அறம் புண்ணிய செயல்களை செய்யாமை செய்யாமல் இருந்தாலும் செய்யாமை அவ்வாறு மற்ற புண்ணியச் செயல்களை செய்யாமல் இருப்பது நன்று நல்லதேயாம் தவறன்று பொய்பேசாத பண்பை விட்டுவிடாமல் பொய்த்து போகாத வண்ணம் ஒருவன் எப்பொழுதும் கடைப்பிடிப்பானேயானால் அவன் மற்ற புண்ணிய செயல்களைச் செய்யாமல் இருந்தாலும் அவ்வாறு மற்ற புண்ணிய செயல்களை செய்யாமல் இருப்பது நல்லதே ஆகும் தவறன்று பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனே